வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா ஆசை சில சமயம் அறிவையும் வென்றுவிடும் ஆம் ஆசை சில சமயம் அறிவையும் வென்றுவிடும் என்கிறார் டால்ஸ்டாய் நன்றி வணக்கம்